ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம்தேரிமாணோயுத்தோய பாமியசி பகவன் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயத்தரமாத்துக்க இந்த இடத்துல நான் சாங்கிய யோகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டேன் இப்போது இந்த சாங்கிய நல்லா புரியணும்னா அதுக்கு மனசில் பக்குவம் வேணும் அந்த பக்குவத்தை அடையறத்துக்கான வழியை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தொடங்கியிருக்கார் ஏஷா புத்தி இந்த ஞானம் சாங்கியே தே சாங்கிய விஷயத்தில் உனக்கு உபதேசம் பண்ணினேன் சாங்கியம்னு சொன்னால் ஆத்ம சம்மக்கு கியாயத்தை ஆத்ம தத்துவம் அனேன இது சாங்கியம் ஆத்மாவை பத்தின தத்துவத்தை தெளிவாக சொல்லி கொடுக்கறதுனால சாங்கியம்னு பேர் இதுவரைக்கும் நான் பேசினதெல்லாம் ஆத்ம ஜியானத்தை பற்றி தான் உனக்கு நிறைய சொன்னேன் எடையில் வந்து உனக்கு தர்ம திருஷ்டியிலையும் நீ யுத்தம் பண்ணணும் லௌகிக திருஷ்டியில் பார்த்தாலும் கடமையை செஞ்சாகணும் அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன் ஆனால் பெரும்பாலும் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசினதெல்லாம் ஆத்மாவினுடைய லக்னத்தை பற்றி தான் சொன்னேன் அனாத்மாவினுடைய லக்ஷணத்தையும் சொல்லியிருக்கேன் ஆக இந்த ஆத்மா அநாத்மா விவேகம் தர்மா தர்ம விவேகம் லௌகிக்க விவேகம் அதை கூட நம்ம சேர்த்துக்கணும் உலகத்தில் வந்து ஜனங்கள் அந்த காலத்து ஜனங்கள்லாம் இந்த தேசத்தினுடைய சாஸ்திரங்கள் பழக்க வழக்கங்களுக்கு தான் மதிப்பு கொடுத்துருந்தார்கள் இப்போ நம்ம காலத்தில் வந்து நிறைய குளோபலைசேஷன் ஆனதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது இருந்தாலும் இதனுடைய ரெலவன்ஸும் வந்து என்றைக்கும் மாறாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இதனுடைய சாரம் என்றைக்கும் வாழ்க்கைக்கு உரியது என்பதை அறிவுள்ள அதை கடைபிடிக்கின்ற மக்களுக்கு நன்றாக இது தெரியும் எனவே அர்ஜுனா இந்த சாங்கிய விஷயத்தை இப்போ நான் உனக்கு உபதேசம் பண்ணேன் இது இந்த விஷயம் உனக்கு புரியலேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சித்த சுத்தி சித்த ஏகாகிரதை இல்லாதது தான் ஆகையினால சுத்தி அதாவது மனசு சுத்தமாக இருக்கணும் மனசில் விருப்பு வெறுப்பெல்லாம் நன்றாக குறையணும் மனசு நன்றாக ஒருமுகப்படணும் அப்போத்தான் இந்த ஆத்ம ஜியானத்தில் நாம் பலமாக நிற்க முடியும் இல்லாட்டி நம்ம தேகாத்ம புத்தியோட லௌகிக திருஷ்டியோடு தான் நிறைய காரியங்களை எல்லாம் பண்ணுவோம் துக்கத்தை அதிகமாக வரவழைச்சிப்போம் அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பகவான் சொல்கிறார் யோகே இமாம் புத்திம் ஸ்ருணும் யோக விஷயத்தில் யோக விஷயத்துலனா இந்த ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு தகுதியை தரக்கூடிய மனப்பக்குவ விஷயத்தில் இப்பொழுது நான் உனக்கு விவேகத்தை புத்தியை உபதேசிக்க போகிறேன் எப்படி கர்மயோகம் பண்ணணும் எப்படி மனசை பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிற வழியை நான் உனக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன் இதை நீ கவனமாக கேட்கணுங்கிறார் ஸ்ருணு பொறுமையாக கவனமாக நீ கேட்கணும் நீ ஒரு கேட்கலாம் இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீ கேட்கலாம் புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி நீ இந்த கர்மயோக புத்தியை தெரிந்து கொண்டேயே ஆனால் நம்ம வேலை செய்கிற போது எப்படி செய்யணும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் எப்படி சமமாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனோபாவனையை வளர்த்துக்கிறதுக்கு நீ எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரப்போகிறேன் அந்த புத்தி என்ன பண்ணுன்னு கேட்டால் உனக்கு வேலை செய்கிற போது டென்ஷன் இருக்காது மனசில் அதே சமயம் அதனுடைய ரிசல்ட்டு அதனுடைய பிரயோஜனம் வர்றப்போதும் மனசுக்கு கஷ்டம் வராது நீ எல்லாத்தையும் மனசு பக்குவத்துக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உனக்கு ஒரு சக்தி வரும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவதியில் சொல்கிறார் மனதை எந்த ஒரு ஞானத்தோடு சேர்த்து கொண்டால் கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாயோ கர்மபந்தம்னா என்ன ஒரு வேலை செய்கிற போது நமக்கு ஆன்சைட்டி அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஓவர் டிசையர் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ பேராசை ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பலனில் ரொம்ப ரொம்ப புத்தியை வச்சுக்கிறது இதெல்லாம் நம்மளை வந்து பந்தப்படுத்துறது இந்த பந்தத்தை நாம் ஜெயிக்கணும் நம்ம வேலையும் செய்யணும் அதே சமயம் வேலை நம்ம மனசை ரொம்ப சஞ்சலப்படுத்தக்கூடாது அது ஒரு டெக்னிக் தான் ஒரு மனசை பக்குவப்படுத்துறது கல்டிவேட் பண்ணுறது பண்படுத்துறதுங்கிறது ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை நான் உனக்கு சொல்லித்தரேன் அந்த வழிமுறையை பின்பற்றினாயே ஆனால் உனக்கு கர்மங்கள்லாம் ஒன்றை பந்தப்படுத்தாது அதாவது வேலை செய்யற போதும் உனக்கு மனசு கஷ்டமா இருக்காது வேலையோட பிரயோஜனம் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் உன் மனசு அஃபெக்ட் ஆகாது பகவான் இங்கே அப்படிங்கிற ஒரு உபதேசம் பண்றார் புத்தியா யுக்தோ யஜாபார்த்த கர்மபந்தம் பிரகாசி அது எப்படிங்கிறத இனி அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் விளக்கி சொல்ல போறார் இந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணர் இதுவரைக்கும் நான் உனக்கு ஆத்ம ஜியானத்தை உபதேசம் பண்ணினேன் இப்போ ஆத்ம ஜான டாபிக்கை பூர்த்தி பண்ணி நான் கர்மயோகத்தை தொடங்குறேன்னு இந்த இடத்துல ஃபார்மலா சொல்றார் இந்த கர்ம யோக ஞானத்தோட நீ கர்மத்தை பண்ணினியானால் உனக்கு கர்மம் வந்து வேலை பண்ற போதும் அதோட பிரயோஜனம் வர்ற போதும் மனசை பாதிக்காத ஒரு சக்தி வந்துடும் அதுக்காக நான் இதை உபதேசம் பண்றேன்னு என்ன சொல்ல போறேங்கிறத பகவான் பிரதிஜ பண்றார் தொடர்ந்து நாம இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் சிந்தனை பண்றதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இதோட ஷேர் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கீதா சாஸ்திரத்தை நன்றாக படித்து நல்ல ஜானவான்களாக தர்மவான்களாக விளங்கி நீங்களும் ஆனந்தமாக இருந்து எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும்னு இந்த தீபாவளி புண்ணிய தினத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிண்டு உங்களையெல்லாம் மனசார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேம ஆசீனம் அம்புதியாமம் ஆயதாட்சம் अलंकृतम, சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாசிரயே என்ற ஸ்லோகத்தை எல்லாரும் இன்னைக்கு அவசியம் சொல்லணும் தீபாவளி இன்னைக்கு இதை தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இது அற்புதமான ஸ்லோகம் அதாவது கல்பக விரக்ஷத்துக்கு கீழே தங்க சிம்ஹாசனத்தில் சத்யபாமாவோடையும் ருக்மிணியோடையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறதாக இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு சத்யபாமா ருக்மிணிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதோடு நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் ஆக மெட்டீரியல் நாலெட்ஜு ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜு மெட்டீரியல் அச்சீவ்மெண்ட் அதாவது பொருளியல் அப்புறம் அருளியல் இரண்டும் சேர்ந்த ஆனந்தம் கிருஷ்ணன்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஆனந்த மூர்த்தி ஆக வாழ்க்கைக்கு பொருளும் தேவை அருளும் தேவை ஆக பொருளை பற்றிய அறிவும் அருளை பற்றிய பொருளும் அருளும் கூடிய அமைதியும் ஆனந்தமும் இந்த தீபாவளி திருநாளில் எல்லோருக்கும் நன்றாக விளங்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணி மனசார வாழ்த்தி பகவத்கீத ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் தீபாவளி வாழ்த்தையும் பூர்த்தி பண்றேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து